தொள்ளார்கள்ற்பொழிவு நிகழ்த்தும் போது உன் அருகில் இருப்பவரிடம் வாய் மூடு கூறினால் நீ வீணான காரியத்தில் ஈடுபட்டு விட்டாய் இதை அபூஹரார் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்